तापत्रय विनाशाय, சச்சிந்தப்பாத்தயவித்துணுமாணேம் कुर्याम् நிவஸ்விக ியா விவான் வித்வான் வித்வான்னு சொன்னால் ஞானி அறிவாளி ஆத்ம விஜானி ஆத்மா பற்றி தெளிவாக தெரிஞ்சுண்டவன் அத்வைத ஆத்மஸ்வரூபத்தை தெளிவாக புரிஞ்சுண்டவன் அர்த்தம் ஜீவாத்ம பரமாத்ம பேதம் இல்லை ஜீவாத்ம பரமாத்ம ஜெகத் எல்லாம் கிடையாது சர்வத்வைத சர்வேத உபமர்திதா எல்லாத்தையும் நீக்கிவிட்டான் ஞானத்தினால ஆஹா அவிக்ரியாக ஆத்மா விகாரமே கிடையாது நிர்விகார ஆத்மாவை தெரிஞ்சின்றவன் ஆனால் ஒரு காரியம் பண்ணணும்னா புத்தியில் விக்ரம் வேணும் மாடிஃபிகேஷன் வேணும் மனசில் மாடிஃபிகேஷன் வேணும் கைகாலெலாம் அசைக்கணும் க கர்மேந்திரிய ஜானேந்திரியங்களெல்லாம் விவகாரம் பண்ணணும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி அஞ்சாவது அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி இங்கே சொல்கிறார் இந்திரியை இந்திரியார்த்தேஷு கிரஹியமானேஷு இந்திரியங்களெல்லாம் இந்திரியங்களால் இந்திரிய விஷயங்களை கிரகித்த போதிலும் குணைரப்பி குணேஷு ச இப்போ அது ரெண்டையும் சேர்த்துக்கணும் இந்திரியைஹி குணைஹி இந்திரியார்த்தேஷு குணேஷு ச இது அடிக்கடி சொல்லுவோமே மேட்டர் அண்ட் மேட்டர் இன்டராக்ட் இட் டசன் மேட்டர் இவங்க சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி கீதையில் நிறைய இடத்துல வருது தவவித்து மகாபாஹோ குணகர்மவிகையோணுஷு வர்த்தன் இது மஜ்ஜத்தை பிரகத்தை கிரிமா கர்மா அகங்காரவிமூடாத்மா கத்தம் மன்யத்தை இந்த ஸ்லோகம் மாதிரி அடுத்ததுல வரப்போகுது பிரகதைசம்மூட சஜ்ஜன் குணக்கர்மசு இப்படி பல இடங்களில் கீதையில் பகவான் சொல்கிறார் இந்த கர்மா பண்ணினாலும் தியா கர்ம ஃபலாசங்கம் நித்த திருப்தோ நிராசிரயா கர்மண் அபிப்பிரவருத்தோ நைவ கிஞ்சித் கரோதி சகா அப்படி சொல்லியிருக்கார் அதே இங்கேயும் சொல்கிறார் இந்த வித்வான் என்ன சொல்கிறாரா ந குறியாம் அகம் ந குறியாம் நான் ஒன்றுமே பண்ணலை என்னை சார்ந்திருக்கக்கூடிய இந்திரியங்கள் புத்தி எல்லாம் விக்காரமாக இருக்கு ஆ அஹம் சவிக்கார சாட்சி நர்ம அதுவை சச்சிதானந்த அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுன் இருக்காங்க இவன் நித்த முன் எப்போமே முக்தந்தான் அஹ இந்திரிந்திரிஷரப்பணுந்திரிந்திரிசு வர்த்தி மஜ்ஜத்தை குணேஷு வர ம சஜத்தை நானியம் குணேபிய कर्तारं यदा திர்டா நிதி குணேபிய பரம் வேதி மத்பாவம் சோதி கச்சதி இப்படி பல ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதையில் ஏராளமாக இருக்கு இதுதான் கர்மத்தில் அகர்மம் நல்லா பகவான் சொல்ற ஆக யா வித்வான் ஸ்வம் அவிக்கிரியத் ஜாத்வா இதெல்லாம் நம்ம சப்ளை பண்ணிக்கலாம் எந்த வித்வான் தன்னை அவிக்கிரியமாக நிர்விகாரமாக தெரிந்து கொண்டு அவன் விவகாரங்கள் எத்தனை செய்தாலும் அந்த விவகாரங்களை தான் செய்வதாக அவன் நினைப்பதில்லை கருதுவதில்லை ஞானபலத்தினால் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இந்திரியைரிந்திரியார்த்து குணைரபிணேஷுமானம் குறியாம் நித்வான்யவிக்கிரிய